ஆழ்வாரி புரோஹிதே கிருஷ்ணபாதம் அஷ்டியில முதல் ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் மந்திரமணி மதியமேன நமசா பும்சஸ்வரூபி கச்சிதம் நாட் சொன்ன ஆரம்பிக்க பராசர் பட்டர் நம சப்தார்த்தத்துக்கு எப்படி எல்லாம் அது உபாயத்தை பத்தியோ ஜீவாத்மா தன்மையை பத்தியோ தெரியப்படுத்தது அம்சார் பிரணவத்தில் என்ன இருந்ததோ அதை இன்னும் கொஞ்சம் மிருக கொடுத்துன்றது நம்ம சப்தார்த்தம் அது விஷயமா சொல்ல வேண்டியிருக்குது அதாவது நமசப்தார்த்தம் திருமந்திரத்திலேயே நமக்கு உயிரின அடியான பாகம் இங்கதான் அகங்கார முகாரங்கள் தொலை இறத்தை அழுத்தமா எடுத்து காமிக்கிறார் அதை பத்தி சொல்லு போக்குறது மூன்று கைகளை சொன்னோம் அந்த விரோதி எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஆழ்வாருடைய பாசியிருக்காங்க அந்த பாசனங்களை ஓரளவு நம்ம பார்த்தம்னாக்கா தெரியும் அதாவது சொரூப விரோதி உபாய விரோதி பிராப்தி விரோதி இந்த மூணு எடுத்து சொருப்பு விரோதிக்கு என்ன அர்த்தம் யானேத் விரோதி அது கழிஞ்சி அவன் என்ன ஆனா யானே நீ என்னுடைய நீயே அப்படின்னு ஆளுநர் பகவத்துக்கு இதை எடுத்து காமிச்சிருக்காரு மூச்சுப்பட்டிருந்த பழுத வர்றாரு அதே உபாய விரோதிக்கு நாம பகவான அடையறத்துக்கு மார்க்கமாக நமகான்ற துவை சென்று அப்படி நாம நமகான்னு சொல்றது உபாயம் நினைச்சிருந்தோம் அப்படி இல்ல பகவான் தான் உபாயம் அப்படிங்கறது களைவாய் துன்பா கலைவாய் ஒழிவாய் கழகம் மட்டிலேன் அப்படின்ற பாசரத்துல ஆழ்வு காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ற அது மட்டும் இல்ல வெங்கடத்துவாருக்கு நம்ம கடமை அப்படின்ற பாசனத்துல இந்த உபாய விரோதியை கழிச்சு எப்படி நாமிக்கிற அதே மாதிரி பிராப்தி விரோதி நாம் அடைய வேண்டிய பலன் அந்த பலன் சொல்லச்ச மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்ற ஆண்டாள் பாசுரத்தை எடுத்து சொல்ற இந்த பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணி அதோட கருத்துக்கள் எடுத்துட்டா இது முடிகிறது தெரியும் நமக்கு அது முக்கியமானது அதுக்கு மேல ஒண்ணிருக்கு அதாவது எந்தம ம்ல ஜாத்மா பரத்மாவுப்பட்டவன் பமாத்மாவுக்கே சேஷப்பட்டவன் அப்படின்னு சொல்ல சொல்லமோ அதுல ஒரு குறை இருக்குது அதாவது ஜ தனக்குத்தானே சுதந்திரமா இருக்கலாம இடம் கொடுக்குறது அந்த இடம் கொடுக்கிறதுக்காகத்தான் நம்ம சப்தார்த்த ஜீவன் தனக்கும் உரிய நல்லன் அப்படிங்கறத காமிக்கிறது சொல்ல என்ன கேட்டாக்கா யாருக்காவது இவன் அடையப்பட்டவன்ற ஒத்துண்டான் அவருச்சு வழி கொண்டு தனக்கு தானே ான்னு நினான்னாக்கா அவ திருத்த ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத சொல்றார் அதாவது பிறருடைய தலைமைக்கு இசைந்திருந்தான் ஆனால் அவளுடைய குணத்துக்காகவோ அவளுக்கு தான் பலனுக்காகவோ அதை இசைஞ்சிருக்கான் அதோட சிறந்த குணமோ அதோட மிகந்த உயர்ந்த சன்மானமும் கிடைக்கிறதா இருந்தாக்கா விட்டுட்டு இன்னொரு திருப்பி சொன்னிருவான் அதாவது அது கிடையாது தானே சொந்த தானே தனக்கு தானே தலைவன் நினைச்சுட்டாக்கா அவன் ஒன்னும் பண்ண முடியாது ஆகியனால அன்சத்தை விட தனக்கு தானே போயிரு சந்திக்கிறது இன்னும் அபாயமானது அப்படின்றது காமிக்கிறான் சொருபாய தொலை மங்களும் தொழும் என்று சொருப்பும் சொல்லிட்டு ஜீவனானவன் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் பகவானுக்கு தான் தாசனா இருக்கான் அது மட்டும் இல்லை அவன் இருக்கிற ஊரளவும் அவனுடைய தாசத்துவம் போறது அதனால்தான் தொலைவெள்ளி மங்கலம் ஊரப்பெயர் சொன்னாலே கைக்கும் அப்படிங்கறதுனால தொலைவெள்ளி மங்கலம் தொழும் அப்படின்றத எடுத்து இதே மாதிரி ஒற்றது முன்னாடியா கடிமை அப்படின்றதுல பகவதேரத்துவத்தை அனுசந்தயம் எடுக்கிறார் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மனோள மாமனிகள் தன்னுடைய இந்த நமஸுக்கு பூர்வாகத்தில் பிறந்த பிரதிபத்தி அதாவது பிரணவத்தில் நமக்கு ஏற்பட்ட ஞானம் அதில் இருக்கிற பிரதிபத்தி எனக்கு ஈடுபாடு அது நமகா அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாறுறது மாதம் சிறந்தது அந்த மாதத்தை புரிஞ்சிருந்தா தான் எல்லாமே நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கறது காமிர அதுக்கு தனி சூத்திரம் போட்டிருக்கார் அதாவது ஈஸ்வரன் தனக்கேயிருக்கும் பகவான் சுதந்திரன் சர்வசக்தன் அவன் எல்லாம் அவன் காரியத்துக்கு அவனுக்கு அவன் பாத்துக்கிறான் அச்சித் இருக்குதே ஞானம் இல்லாத பேனா புஸ்தகம் சேர் எல்லாம் சொல்றேன் இது அதுக்கு ஞானம் இல்லாதனால அதனால தனக்கு உபயோகம் கிடையாது மக்கள்தான் உபயோகம் அது அதனாலதான் அது பிறர்கேயா இருக்கும் எப்பவுமே மக்களாலும் உபயோகப்படும் இந்த ஆத்மா இருக்க ஆத்மா கிட்ட பாத்தோம் ஏற்கனவே ஆத்மாவுன்னும்டையது ரெண்டது பகவானுக்கு அடிமைப்பட்டது இது ரெண்டும் இருக்கிறதுனால ஞானமுடையதுங்கிறதுனால ஆத்மா தனக்கு தானே எல்லா பண்ணிக்க முடியும் நினைச்சுக்குமா சேகத்துவம் இருக்கிறதுனால பகவானுக்கு ஆட்பட்டு நினைச்சுக்குமா இந்த நினைவு எப்படா இருக்குனாக்கா முற்பட்ட நினைவு ஓம் பிரணவம் வரைக்கும் நாம தெரிஞ்சிருந்த இணைக்கொள்ள வேண்டும் என்கிறது நமஸ்தி ஒன்னு நோட் பண்ணி வச்சுக்கோ ஒரு வாட்டி பாத்து ஈஸ்வரன் தனக்கேயா இருக்கும் அஜித்து ஆத்மா தனக்கும் பிறர்க்கும் பொதுவாயிருக்கும் என்று முற்பட்ட நினைவு இந்த முற்பட்ட நமசப்து தெரியுது முன்னாடி அங்க நன்றி அப்படி இல்லாமல் அச்சுத்தை போலே இந்த ஆத்மாவும் எப்படி ஞானமே இல்லாத அச்சுத்து இருக்குதோ அதே மாதிரி தனக்கேயாக என கொள்ளுவேனும் பகவான் தனக்காகவே நம்மளை அங்கீகாரம் பண்ணணும் என்பதா நினைச்சுக்கணும் அப்படி ஒரு நிலையை நமக்கு வந்து சேரணும் நமசப்தத்தை அழித்து சொல்லப்படகு சொல்லிட்டு அது என்ன அது கேட்கற அப்புறம் சொல்லுச்ச போக ஈஸ்வரன் அழிக்கும் நோக்க வேண்டும் என்று அழியாது போடுற அதாவது பகவான் நம்மிடத்துல தன்னுடைய மேன்மையை காட்டாம தாழை இறங்கி வந்து பரிமாறத்துக்கு வளர்ற போது நாம நினைச்சுக்குமா பகவான் சேஷபூத்தன் நம்ம அடிமை சேஷி அதனால நாம வந்து அவனுக்கு சமமாக இருக்க கூடாது அவனுக்கு இந்த மாதிரி தாழ வந்து பண்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நாம நம்முடைய சொருக்கத்தை காப்பாத்திக்கணும் நாம அவனுக்கு அடிமையா இருக்கிறது நினைச்சு இந்த கிடையாது ஒதுக்கி போக கூடாது எப்படி அச்சுத்தானது ஒரு பேராவானது எழுதுற போது நல்லதை எழுதலாம் கட்டமை எழுதலாம் எதுவுமே பண்ணலாம் கட்டி இதுக்கு போக கூட அதே மாதிரி நாம் வந்து பகவான் தன்னுடைய இஷ்டப்படி உபயோகப்படுத்த அறிவுக்காக மாறாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கறதுங்க இந்த மாதிரி பகவான் வந்து தாழை இறங்கி வந்து பரிமாறு இதை பண்ணுவானா எதுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு சொல்ல பகவானுடைய தன்மை என்னன்னா பகவான் யஜமானன் நாமும் அவருடைய அடிமைகள் நம்மிடத்தில் அபாரமான கருணையுடையவன் ஆகினாலே அவன் தன் கருணையை காரியமாக நம்மிடத்தில் தன்னை தாழை விட்டு கொண்டு வந்து பரிமாறுவன் அது எத்தனையோ அவதாரங்கள்ல நிறைய பண்ணியிருக்கான் பார்த்துருக்கோம் நம்ம ஒரு இடேஷன் அதாவது பகவானுக்கு நாம் அத்திய பரவந்தர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமஸ்தர் தெரிவிச்சு இதனுடைய வைப்பும் இதனுடைய சிறப்பு என்னதுன்றத ஒரு தனிய சூத்தம் போட்டிருக்க அது 94 போர் இதை எழுதி வச்சு அடிக்கடி படிச்சின்றிருக்கணும் அதாவது இந்நினைவு பிறந்த போதே கிருத கிருத்தியன் இந்நினைவில் எல்லா துக்கதங்களும் கிருதம் இந்நினைவிலே எல்லா சுகிருதங்களும் உண்டு இது இன்றைக்கே இருக்க பண்ணும் யஜ்யாதிகளும் பிராய்சித்தாதிகளும் நிஷ்பிரகதனங்கள் இதுதன்னாலே எல்லா பாவங்களும் போம் எல்லா பலங்களும் உண்டாம் அப்படிங்கிறது சூத்த பெருசா இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்து சிறந்த கருத்து அதாவது இந்நினைவு பிறந்த போதே அப்படிங்கிற இந்த இடத்துல இந்நினைவு இந்நினைவு அஞ்சு இடத்துல வந்து இருக்குது எந்த நினைவு அப்படி சந்தேகம் வருது இல்லையா அதாவது அத்தியந்த பாரதந்திரிய பிரதிபக்தி அப்படின்னு எடுக்கிறாங்க நாம் பகவான் இட்டு வழக்காக இருக்கணும் இட்டு வழக்கா இருக்கிறதுல உறுதியா இருக்கணும் அதுல நமக்கு நம்பிக்கையை வரணும் இவ்வளவுதான் இந்த நினைவுக்கு பலன் அப்படி ஒரு நினைவு எனக்கு என்ன பண்றான்னு கேட்டாக்கா பிறந்த போதே கிருத கிருத்தியன் அப்படிங்கிறான் கிருத கிருத்தியா பண்ண வேண்டியத பண்ணிடுவாங்க ஒண்ணுமில்லை வந்து பகவானுக்கு நாம அத்திய பரதந்திரம் எண்ணம் வந்தாலே பண்ண வேண்டியதான் பண்ண மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றான் அதை எடுத்து காமிக்கிறார் தர்வம் பண்ற யானம் பண்ற யாச்சிதம் அப்படி என்ன பண்றீங்களே இது இன்றைக்கே பண்ணும் விஜய் பிராய்சித்தாதிகளும் நிஷ்பிரயோஜனங்கள் பிரயோஜனமே இல்ல இந்த எண்ணம் இல்லாம போட்டா சனாக்கா அதாவது பகவானுக்கு நான் பரதந்திரன் பகவான் பண்ண வச்சுக்கிறான் தனக்காக வேண்டி இதுல என்னுடைய சம்பந்தம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மட்டும் இல்ல இந்த எல்லா பாபமும் போயிடும் தன்கடையாகவே அதாவது பகவானுடைய இருக்கும் போது சில பாபங்கள் சொல்றேன் அதெல்லாம் தானாகவே அழகும் இது என்னன்னா தெரியுது கேட்டாக்கா ஆழ்வார்கள் பாசகங்கள்ல உன்னடியாருக்கு என் செய்வது நின்றே இரு தினி பகவான் நமக்கு என்ன பணம் பண்ணு காத்துக்கானா எப்போ நாமதந்திராக இருக்கோத்தை நமக்கு உண்டானால் அந்த எண்ணம் நாமள உண்டாக்க முடியாது அவனாகவே உண்டாக்க வேண்டும் அவனாகவே கொடுக்கணும் அவ்வளவு இருந்தாதான் இந்த நமசப்துறது நமக்கு பூர்ணமாக தெரியுது சிறப்பத்தில் வாழ்த்து திருமந்திரத்தின் மத்திய விமர் சீர்த்து மந்திர விஷயங்களையே ஆர்த்த போல் ஆரியர்கள் தாங்கள் அருளச்சல சேர்வித்தார் தாத்யம் சேர்ந்து அப்படின்னு ஒரு பிரபந்தத்தில் ஒரு பத்து பாட்டுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்க அதனுடைய சிறப்பை பத்தி நாலாயிரத்திலும் ஒரு பாட்டு இருந்தாலும் அதுக்கு சாரமானது முக்கியமானது கணவன் சிறுத்துவங்கிற சம்பந்தம் அதனாலதான் அதை காமிக்கிறான் இவ்வளவு சொன்ன கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறதால சொன்ன இதுக்கு நாம பார்க்க வேண்டியது நாராயண பதம் ஓம் ஆயிடுத்து நம்ம ஆயிடுத்து நாராயண பதம் நாராயண பதம் அதாவது அதுக்கு மூன்றாவது சுலோகத்தில் சொல்றார் அகார்த்தய சுமியம்யனாம் அயனமிதி நாராயண யமாஹாஸ்மை காலம் சகலமதி சகலாசு அவஸ்தாசு ஆவிசியு மமசகை விடயா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் இதுல நாராயணபுரத்தினுடைய அர்த்தத்தை மிக மிக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பராசரப்பட்டு காண்கிறார் நாராயண சொல்றதுக்கு முன்னாடி பிரபத்து என்ன சொன்னார் நம்ம சொன்ன சொந்த சொல்றாரு இந்த அகார்த்த மதம் மக்கம் நினைவு ஆக சொல்ற நாம வந்து ஜீவன் மகாரத்துக்கு அர்த்தமாக இருக்க நாம என்ன பண்றோம் நாராயணன் அகாரத்துக்கு பிரதிபதியா இருக்கு நாராயணன் அந்த நாராயணனுக்கு அறிவிட்டவன் தெரிஞ்சின்றான் பிரபாதத்தில் அதே மாதிரி நான் வந்து எனக்கு உரிய நல்லன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை நான் எனக்கு எதுவுமே எல்லா பகவானுடையது என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவானுடையது அப்படின்ற ஒரு இனம் வந்துருத்தேன் இது வந்து நம்ம அதாவது அத்தியந்த பாரதந்திரிய பிரதிபத்தி அதெல்லாம் நமக்கு நவசப்தார்த்தம் உண்டாறுது அதெல்லாம் உண்டானதுக்கு அப்புறம் என்னருது நாராயண பதம் வருது நாராயணாம் நித்யானாம் அயன மிக நாராயண பதம் அப்படின்னு இருக்காரு இந்த இந்த ஸ்லோகத்துல தான் அவர் நித்யான வார்த்தை கொடுத்திருக்கார் திருமணத்துல கோமனமோ நாராயணாய் இருக்குது இந்த நித்யான கடமை இல்லை பிரசன பட்டர் நித்தியான இதை வச்சிட்டுதான் பிரலோகாச்சாரியர் நித்திய வஸ்துக்களின் திரள் அப்படின்ற இந்த நாராயணருடைய அர்த்தம் என்னக்கா ரா என்று எழுத்து அழியக்கூடியது அப்படிங்கிறது ந ரா என்றால் அழிவில்லாதது நித்யான அழிவில்லாதது அழிவில் இந்த இடத்துல வருது அழிவில்ல சாரி நார அப்படின்னா அழிவில்லாத பொருள்கள் பல ஒரு கூட்டம் அழிவில்ல பொருள்களுடைய கூட்டங்களுடைய கூட்டம் அப்படின்றதாக பதத்துக்கு விரிவு கொடுக்கணும் நாராயண பதத்துக்கு நாராயண சப்தத்தில் இப்படி ஒரு விரிவு இருக்கிறதுனால நாராயணங்கள் என்ன காமிக்கிறது காமிக்கிற இந்த நாராயண பதங்க எப்படி வருது டீட்டெயில் சொல்லிட்டு அதாவது அவயாவன அப்படின்னு போட்டு ஞானந்த அமலத்வாதிகளும் ஞான சக்தியாதிகளும் வாசல்ய சௌசல்யாதிகளும் திருமேனியும் காந்தி சவுக்குமாரி திவ்யபூஷணங்களும் திவ்யாதிதங்களும் பெரிய விளையாட்டியா தொடக்கமான ஆச்சுமார்களும் பித்து சூரியும் திருவாசல் காக்க முதலிகளும் கடாதிபரும் பெருமாளை பத்தி பெருமாள் எங்கே அப்படி இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த விகதியும் பக்தாத்மாக்களும் காலமும் மகதாஜ் விகாரங்களும் இப்ப அடுத்த அந்த பிரகதி பரமா காசமும் பிரகதியும் வரைக்கும் இந்த பூரோகத்துக்கு வெளியில் இருக்கிற சமாச்சாரம் அப்புறம் இந்த இந்த அண்டவர்கள் இருந்து பத்தாத் மக்கள் நம்ம காலம் டைம் மகதாதி பிரிகாரங்களும் மகாநகம் காரம் பண் வரிசூர்களை எல்லா பொருளும் வர்றதுல அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவதாதி பதார்த்தங்களும் இந்த டெபனேஷனுக்குள்ள வராத வஸ்துவே அதாவது பகவானத்தவரும் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு இந்த லிஸ்ட் தராணாம் இந்த வஸ்துக்களுக்கு பகவான் ஆதாரமாக இருக்கிறான் அப்படிங்கிறது நாராயணம் தராணாம் நித்யானாம் இழகாக அப்படின்ற ஸ்லோகத்தினால இந்த வஸ்துக்களுடைய திறகுகளுக்கு சப்போர்ட் அவன் தான் ஆதாரம் அதே மாதிரி இன்னொரு விதமாகவும் அதுக்கு அர்த்தம் சொல்றான் எல்லாம் பகவான் இருக்கான் முதல் விவரத்துல எல்லாத்தையும் பகவான் தாங்கிறான் இரண்டாவதுல எல்லாத்தையும் பகவான் இருக்கான் இப்படி நாராயண நாராயண என்ற பதத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் கொண்டிருந்த தற்புற சமாதம் முதல் விவரத்துல எல்லாத்தையும் பகவான் தாங்கறான் அப்படின்னா பகவானுடைய பரத்துவம் வெளிப்படுகிறது இது ஒரு குணம் படப்படுப்பதற்கு ஒரு குணம் பரத்துவம் அந்த பரத்துவம் வெளிப்படுகிறது இந்த ஒரு எல்லாத்திலையும் பகவான் இருக்கான்னாக்கா பகவானுடைய எளிமை வெளிப்படுகிறது சௌலபியம் வெளிப்படுகிறது பரத்து சௌலபியங்கள் ஒரு விதத்துல பரத்தவும் தெரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்தில் அவனுடைய சௌலபத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா நாம் நினைக்க வேண்டிய பண்ண வேண்டிய பற்ற வேண்டிய பரமாத்மா தன்மை இல்லது அப்படிங்கிறது நம்ம மனசுல படப்படும் நமக்கு அவர்களுக்கு இருக்கிற ஈடுபாடு தானாகவே இயற்கையாகவே அதிகமாக அமையும்ங்கிறது நனக்கு இந்த வஸ்துக்களை நித்திய வஸ்துக்கள்னு சொல்லிட்டு நித்திய வஸ்துக்கள் சொல்லணும்னா வஸ்துக்கள் நிறைய இல்லாம நித்தியமா இருக்கிறது இல்லையே எத்தனையோ நித்தியமா இருந்து இல்லாம போயிருந்தது அதுக்கு சமாதானமாக எப்படி இருக்க வேக்காரத்துல வஸ்துக்கள் நம்ம சம்பிரதாயத்துல சம்பிரதாயத்துல எல்லா வஸ்துக்களும் நித்தியமானதே எதுவும் மனசின் கிடையாது எல்லாம் உண்மையானது அப்படிங்கறதுனால அது எப்படி எந்த வஸ்துக்கு ஆரம்பம் முடிவு இல்லையோ அதெல்லாம் நித்தியமான வஸ்துக்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிராகியம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் அதே மாதிரி வேற முறை நிற்கிறது இப்பவும் ஆலமரம் இருக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆலமரம் இருந்தது இப்போது இது பிரவாக நித்தியம் பிரவாக விருப்பமாக ஒரே வஸ்து தன்னை போலவே மறுபடியும் உருவாக்கி கொண்டு உலகத்தில் இருந்து இருக்கு இது பிரபாக நிச்சயம் அந்த மாதிரி ரெண்டு விதமான நித்திய வஸ்துக்களுக்கும் பகவான் தான் தாங்கிறவன் எல்லா வஸ்துக்களையும் தான் பூந்து அது அந்த வஸ்துவா ஆக்கறான் அப்படிங்கறது நாமும் கொஞ்சம் உணரணும் இந்த நாராயணபுர இப்படி ரெண்டு விதமாக அர்த்தம் சொல்லிட்டு இதுக்கு மேல அஸ்மை காலம் சகலமபி அப்படின்ற சொல்ல சொல்றாரு இந்த நாராயணனுக்கு நாராயணாய இது வந்து நான்காம் வெற்றி விரும்புவது ஆவலன் எரிக்கன் சதுர்த்தி இருக்கு சதுர்த்தி அப்படின்னு சொன்னேன் நாராயண மண்ண சொல்றதுக்க பகவானுக்கு நாம் வடிவில் அடிமை செய்ய வேண்டும் அப்படிங்கறத இந்த ஆயங்கிறது காட்டுறது சர்வதேச சர்வகால சர்வ வசைகளிலும் கைக்கறிஞம் அனுவர்த்த வேணும் பிரார்த்தனை இந்த ஆயால இருக்குது ஆயனால நாராயணாய அப்படிங்கறதுல சர்வ வஸ்துக்களுக்கும் ஆதாரமாய் சர்வ வஸ்துக்களுக்களும் தான் இருந்து நியமித்தாக இருக்கிற அந்த நாராயணனுக்கு நாம் எல்லா விதமான கைக்கரியமும் எப்போதும் விடைவிடாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கறத முடியுது இப்போ திருமத்த முடிஞ்சு கொடுத்து முடிஞ்சு போச்சு இதோட இதோட பராசரப்பட்ட முடிஞ்சிருக்கு அதனால எப்படி முடிக்கிற கேட்ட காச அதாவது நிறைய சொல்ற தனக்கு இந்த அடிமை செய்ய சொல்லிச்ச பழுதே பல பகலும் போயின என்று எழுந்து நாளைக்கு கூட்டுவதற்கு உறங்க விலை இல்லை அன்றுதான் பிறந்த பிறந்த மறந்தார்களே அப்படின்ற எப்பொழுதும் எல்லாவிடத்திலையும் நினைச்சுட்டே இருக்கோம் அதாவது கடைசி சுத்தத்துல எம்பெருமானுக்கே உரிய நாம் பணம் அர்த்தம் எனக்கு உரிய நன்றிக்குரிய வேணும் நமஸ்க்கம் சர்வசேஷியார் நாராயணனுக்கு எல்லா அடிமைகளும் செய்யப்படுவனாக வேணும் என்று திருமந்திரத்துல தேர்ந்த பொருள் இது கடைசி சூத்திரமா அமைச்சருக்கார் புள்ளலோகாச்சாரியர் நூத்தி பதினஞ்சு ஒன் ஒன் ஃபைவ் இந்த இந்த சொல்றது இந்த எண்ணம் இதெல்லாம் யாருக்கிட்டா ஓனோம் அப்படின்னு கேட்டாக்கா பிரபன்னா சதுர்த்த பிரபன்னா பிரபந்தனாய் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டும் பிரபந்தனாய் யாரு பகவானே சேஷபூதன் பகவானே நமக்கு உபாத பூதன் பகவானே நம்ம அடையணும் பகவானு நாம் அவனே அவனுடைய ரட்சணத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்குமே இப்படி ஒரு கத்தோடு அவனுக்கு பிரபந்தன் அந்த பிரபந்தன் இது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எடுத்து காணிக்கிறான் நாளைக்கு அடுத்தது துவய மந்திரத்தை அடுத்து அடுத்த எப்போது நம்ம மீட் பண்ற போது எடுத்துக்கலாம்